வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒருமுத்து வழங்குவவர் அறிமுக அவர்கள் எழுதியுள்ள சொல் என்றால் சொல்லை பின்பற்று சொல் ஆகாயம் சொல் பாதாளம் சொல் வியாபிக்கும் அணு ஆகாயம் சொல்லே பேச்சிலும் கேள்வியிலும் சொல்லே உருவும் வடிவமும் தரும் சொல்லே நம் சொல்லை ஒளியே சொல்ல பலவாய்ப்பாடும் சாத்திர நூல் சொல்லே காணும் பொருளாகும் சொல்லே அண்டவனைத்தும் படைக்கிறது சொல்லை சொதி சொல் கடவுள் என சொல்கின்றார் கபீர் தம்பி கே கபீர் அற்புதமான இந்த கவிதை வரிகளில் தியானித்து பாருங்கள் சொல்லை தேடு என்பது அவர் சொல்கின்ற முதல் வாசகம் உண்மையான சிந்தனை உள்ளவன் சொல்லை தேடுகிறான் சொல்லுக்கு ஒரு குறியீடு இருக்கிறது எண்ணங்களை காட்டிலும் வலியதாக சொல் இருப்பது வலிமையானவை விரிவான மொழிபெயர்க்க முயற்சி செய்கிறோம் பேசுவதும் ஒரு மொழிபெயர்ப்புதான் எண்ணுவதன் மொழிபெயர்ப்புதான் அது தாய்மொழியில் நிகழ்ந்தாலும் அது மொழிபெயர்ப்பாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய உண்மையான தாய்மொழி சிந்தனை நாம் சிந்திப்பதை சொல்வெடிவில் மாற்றுகின்ற போதே அது நீர்த்து போய்விடுகிறது எண்ணங்களுக்கு தகுந்தவாறு சொற்கள் கிடைக்காமல் நாம் சிரமப்படுகிறோம் அந்த சரியான சொல் பல நேரங்களில் கிடைக்காத போதெல்லாம் செவிலி தாயாய் நாம் சில உபரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் நம்முடைய சொற்களில் எண்ணங்கள் அதிகம் அனுபவங்கள் அதிகம் குணங்கள் அதிகம் உணர்வதையும் உணர்வின் மூலம்தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர சொற்களின் மூலமாக வெளிப்படுத்த முடியாது அதனால்தான் ஒரு நிலையை அடுத்தவற்றுடன் இணைத்து பேசுவது என்பது சிரமமாக இருக்கிறது பேசுவது சிரமமாக இருப்பதற்கு காரணம் பேசும்போது நாம் உரிய முறையில் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியவில்லையே என்கிற ஆதங்கம் ஏற்படுகின்றது அதனால் ஏற்படுகின்ற சோர்வும் தயக்கமும் நம்மை மௌனப்படுத்துகின்றது சரியான சொல்லை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சிரமம் அதற்கு நிறைய தேட வேண்டியதாக இருக்கிறது நான் வாசித்திருக்கிறேன் தான் பிரசுரித்ததை காட்டிலும் அதிகமாக யார் குப்பை தொட்டியில் விழித்து போடுகிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த இருக்க முடியும் என்று அதை போலவே மிக குறைவாக பேசுபவன்தான் மிகச்சிறந்த பேச்சாளனாகவும் இருக்க முடியும் முக்கிய காரணம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் தங்கள் எண்ணங்களை ஓரளவாவது வெளிப்படுத்துகின்ற சொற்கள் கிடைக்காத அவர்கள் எழுதுவது இல்லை அப்படியே எழுதினாலும் அதை செதுக்கிக் இருக்கிறார்கள் திருத்தி வரும் வரை அதை அவர்கள் செம்மைப்படுத்துகின்றார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொன்றையும் பல முறைகள் நகல்கள் எடுத்ததாக அதற்கு காரணம் அவர் சரியான சொல்லை உகந்த சொல் வரும் வரை விடாமல் முயற்சி செய்தார் அவர் எழுதிய புத்தகத்தை முதலிலேயே வெளியிட்டிருக்கலாம் அதில் பெரிய மாறுபாடு ஒன்றும் நிகழ்ந்திருக்காது யாரும் குறை சொல்லி இருக்க மாட்டார்கள் ஆனால் அவரது நோக்கம் அது அவ்வாறு வெளியிட்டிருந்தால் அவருக்கு திருப்தி இல்லாமல் போயிருக்கும் அவருக்கு நிறைவு ஏற்படாமல் மற்றவர்களின் புகழ்ச்சிகளை அவரால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது வேறுபாடு இருக்கிறது இரண்டிலும் நறுமணம் தான் இருக்கிறது ஆனால் அவற்றின் தன்மையில் வேறுபாடுகள் இருக்கின்றன அவை நாசியை தடவுவதில் இருக்கின்ற நினைப்பை மொழியில் சொல்ல முடிவதில்லை கொடுக்கும் தன்மையில் அன்பின் வெளிச்சத்தில் ஆசையில் மௌனத்தின் தன்மையில் மகிழ்ச்சியின் நிறைவில் வந்து நிற்கின்றதோ அந்த சொல்லை நாம் அங்கீகரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பல நேரங்களில் பயிற்சியின்மையாலும் சொற்களை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமையாலும் நமக்கு நெருக்கமாக தோன்றுகின்ற சொற்கள் அடுத்தவர்களுக்கு நெருக்கம் இல்லாமல் இருக்கலாம் இதைக் காட்டிலும் சிறந்த சொல்லை அவர்கள் நமக்கு சொல்லி சொல்லித்தருவது என்பது சொல்லில் இருந்து உருவானதுதான் அதனால்தான் கபீர் சொல்லை தேடுவதை முதல் அறிவுரையாக முன்வைத்திருக்கிறார் நன்றி வணக்கம்